ஹதீஸ் எழுநூற்றி அறுபத்தி ஐந்து ஜுபைர் பின் முத்துமர் அலி அல்லாஹூன் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மஹரிப் தொழுகையில் தோர் அத்தியாயத்தை